அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை அதாவது தன்னுடைய மகனை சான்றோன் உயர்ந்த பண்பாளன் சிறந்த அறிவாளி ஒழுக்கத்தில் மேலானவன் என்று எனன என்று பெரியவர்கள் சொல்ல அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் சொல்ல கேட்ட தாய் அதை காது கொடுத்து கேட்ட தாயானவள் ஈன்ற பொழுதினும் பெற்றெடுத்த காலத்தில் மகிழ்ந்ததை காட்டிலும் பெரிது உவக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உடையவள் ஆவாள் இதுவே இந்த குரட்பாவின் பொருள் பரிமேலழகர் சொல்லுகிறார் தான் பெற்ற பொழுதை மகிழ்ச்சியினும் மிக மகிழும் தன் மகனை கல்வி கேள்விகளால் நிறைந்தான் என்று அறிவுடையார் சொல்ல கேட்ட தாய் தான் பெற்ற பொழுதில் பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும் மிகவும் மகிழக்கூடிய சூழ்நிலை எப்பன்னு கேட்டால் தன் மகனை கல்வி கேள்விகளால் நிறைந்தான் என்று அறிவுடையார் சொல்ல கேட்ட தாய் இங்கு உரையாசிரியர்கள் நுணுக்கமான கருத்து ஒன்றை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் தன் மகனை சான்றோன் என அறிந்த தாய் என்று சொல்லவில்லை தன் சான்றோன் என கேட்ட தாய் பிறர் தன்னுடைய மகனை வாயார புகழ்வதை கேட்டு இன்புறக்கூடியது தாயின் மனம் மகன் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவதை பிறர் சொல்ல கேட்பதில் அளவில்லா இன்பம் அடங்கியிருக்கிறது தங்களுடைய மகன் பிறருக்கு நன்கு உதவுகிறான் அவனால் சமூகத்திற்கு மிகுந்த நன்மை ஏற்படுகிறது என்பதை அறிந்த மாத்திரத்தில் தாய் மகிழ்வாள் மகிழ வேண்டும் குழந்தை பிறந்தபோது மடியில் வைத்து பார்த்து மகிழ்ந்ததை காட்டிலும் இதில்தான் அதிக மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்படுகிறது அவன் வளர்ந்த பிறகு அறிவுள்ளவனாக இருப்பதை கேட்ட மாத்திரத்தில் தாய்க்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது பெரிதுவக்கும் தன்மகனைக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக